அவர்கள் அலிஹ் வசல்ல ஒரு போர்வையை பூர்த்தி படுத்துக் கொண்டிருந்தேன் அப்போது எனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டது மாதவிடாய் காலத்தில் அணியின் துணியை எடுப்பதற்காக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு தெரியாதவாறு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன் உனக்கு நிபாஸ் அதாவது மாதவிடா ஏற்பட்டுவிட்டதா என்று நம்பி செல்லம் ஆகும் அலிம்பி செல்லம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் என்று சொன்னேன் ஆயினும் அவர்கள் என்னை அருகில் வர சொன்னார்கள் நான் அவர்களோடு போர்வைக்குள் படுத்துக் கொண்டேன்